அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலுள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு நாம் பொருள் அறிந்திருக்கிறோம் குடி என்ற சொல் பொதுவாக மக்களையும் குடும்பத்தையும் குறிப்பதாக திருக்குறளில் இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் குடும்பத்தின் மேன்மைக்கு பாடுபடுபவனுடைய சிறப்பு செயல்முறை ஆகியவை உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன இனி இந்த அதிகாரத்திலுள்ள குரட்பாக்களின் சாரத்தை பார்ப்போம் முதல் குரட்பா கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது எல் தன் குடியை உயரச் செய்தற் பொருட்டு எடுத்த காரியத்தை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்ற பெருமையை காட்டிலும் ஒருவனுக்கு மேன்மை உடையது என்று வேறொன்றும் இல்லை இரண்டாவது குரல் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி முயற்சியும் நிறைந்த அறிவும் ஆகிய இரண்டையும் உடைய இடையராத செயலால் குடியானது உயர்ந்து விளங்கும் முதல் இரண்டு குரட்பாக்களில் குடி வகைக்கு காரணங்கள் கூறப்பட்டன கைதூவேன் என்னும் பெருமை அதாவது சோர்வின்மை அல்லது முயற்சி நிறைந்த அறிவு ஆகியவை கைதூவேன் என்னும் பெருமை அதாவது சோர்வின்மை அல்லது முயற்சி நிறைந்த அறிவு ஆகியவைதான் குடி வகைக்கு காரணங்களாக அமைகின்றன மூன்றாவது குரட்பா குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் ஒந்துரும் தன் குடியை உயரச் செய்வேன் தன் குடும்பத்தை சமூகத்தை உயரச் செய்வேன் என்று எண்ணி அதற்கேற்ற செயல்களில் ஈடுபடும் ஒருவருக்கு தெய்வமானது ஆடையை இருக கட்டிக்கொண்டு தானே முன்வந்து உதவுவதற்கு நிற்கும் நான்காவது குரட்பா சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு தன்னுடைய குடும்பம் அல்லது சமூகம் உயர்வதற்கான செயலை செய்வதற்கு விரைந்து முயலுகின்றவருக்கு அதனை எவ்வாறு முடிப்பது என்பதை பற்றி ஆராயாமல் தானாகவே செயலின் முடிவானது நன்கு நிறைவேறும் அதாவது அது எப்படி முடியப் போகிறதோ என்ற கவலை எல்லாம் இல்லாமல் காரியம் நன்றாகவே நடந்துவிடும் என்பது கருத்து மூன்று நான்கு குரட்பாக்களில் குடியை உயர்த்துவதற்காக பாடுபடுபவனுக்கு தெய்வம் அல்லது ஊழ் உதவி புரியும் என்ற கருத்தானது உணர்த்தப்பட்டது ஐந்தாவது குரட்பா குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு வஞ்சம் பொய் களவு முதலான குற்றங்களை செய்யாதவனாக தன்னுடைய குடி உயர்வதற்கான செயல்களை செய்து வாழ்பவனை உலகத்தார் அதாவது பெரியோர்கள் தம்முடையற்றமாக எண்ணி விரும்பி சூழ்ந்து கொள்வர் ஐந்தாவது குரட்பாவில் குடி செய்து வாழ்வானுக்கு பெரியோர் உதவுவர் என்ற கருத்தானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது குரட்பா நல் ஆண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ள ஒருவருக்கு நல்ல ஆண்மை அதாவது ஆளும் தன்மை என்று உயர்த்தி சொல்லப்படுவது தான் பிறந்த குடியினை ஆளும் தன்மையை உண்டாக்கிக் கொள்ளுதல் ஆகும் இக்குரட்பாவில் குடி செய்து வாழ்பவன் நல்ல ஆண்மையாளனாய் விளங்குவான் என்று உணர்த்தியிருக்கிறார் அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றை பொறை இது ஏழாவது குரட்பா போர்க்களத்தில் பலருக்கு இடையில் பொறுப்பேற்று கொள்ளும் அஞ்சாத வீரனை போல தாம் பிறந்த குடியிலும் பலர் இருந்தாலும் அதனை அதன் பாரத்தை தாங்கவல்லவர் மேல்தான் பொறுப்பு முழுமையாக உள்ளது இந்த மூன்று குரட்பாக்கள் அதாவது ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று குரட்பாக்களிலும் குடியின் மேன்மைக்கு பாடுபடுபவருடைய சிறப்பானது கூறப்பட்டது எட்டாவது குரட்பா குடி இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தன்னுடைய மானத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு செயலாற்றாமல் இருந்தால் குடியின் பெருமை கெட்டுவிடும் எனவே தம்முடைய குடி உயர அயராது உழைப்பவருக்கு கால நேரம் என்று இல்லை இடைவிடாது பணியாற்றி கொண்டிருப்பது நன்மையையே செய்யும் என்பது கருத்து இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு ஒன்பதாவது குரட்பா மூன்று வகையான துன்பங்களுக்கும் இலக்காகும் தனது குடும்பத்தை அந்த மூன்று வகை துன்பமும் தாக்காதவாறு காக்க முயற்சிக்கின்றவனுடைய உடம்பானது துன்பத்திற்கே இருப்பிடமானதன்றோ துன்பப்பட்டாலும் அவன் கவலைப்பட மாட்டான் என்பது கருத்து எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் குடியின் மேன்மைக்கு பாடுபடுபவருடைய இயல்பு கூறப்பட்டது முதல சிறப்பு இப்போ இயல்பு பத்தாவது குரட்பா இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல் ஆள் இல்லாத குடி அருகே நின்று தாங்கி காப்பாற்றக்கூடிய நல்ல ஆண்மகன் இல்லாத குடியாகிய மரமானது துன்பமாயிய கோடரியானது அடியில் வெட்டி சாய்த்தால் பற்றிக்கொள்ள ஏதுமின்றி விழுந்துவிடும் இந்த குரட்பாவில் குடியின் மேன்மைக்கு பாடுபடும் குலமகன் இல்லாமல் போனால் ஏற்படும் குற்றம் அதாவது துன்ப நிலை உபதேசிக்கப்பட்டது இந்த அதிகாரத்தின் தொகை பொருள் ஒன்று தான் குடியை உயர செய்தலே ஒருவனுக்கு சிறந்த மேன்மையாம் இரண்டு அறிந்து முயன்றால் குடி உயர்ந்து விளங்கும் மூன்று குடி செய்யும் குலமகனுக்கு தெய்வம் உடனின்று துணை செய்யும் நான்கு அவன் எண்ணிய யாவும் எளிதில் முடியும் ஐந்து அனைவரும் அவனை உறவாகச் சூழ்வ அனைவரும் அவனை உறவாகச் சூழ்வர் ஆறு இல்லத்தை ஆளுதல் நல்ல ஆண்மையாம் ஏழு குடி தாங்குவோனே குலவீரனாவான் எட்டு மடி செய்யாது காலம் கருதாது யாண்டும் அவன் முயல்வான் ஒன்பது இடும்பைகளை ஏற்று குடும்பத்தை இனிதுர காப்பான் பத்து நல்ல ஆண்மகன் இல்லாத குடி நைந்து